வணக்கம் மே 8 ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐ ஐ டி மெட்ராஸ் குழு ஒன்பது இந்திய மொழிகளுக்கு எளிதான ஓசிஆர் அமைப்பை உருவாக்கியுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான சர்வதேச நடன தினத்தின் டான்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி மூன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுதில்லியில் அமைந்துள்ளது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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச தீயணைப்பு படைவீரர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு அலி அலியேவ் மல்யுத்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் மூன்று எந்த அண்டை நாடு ஃபானி புயலுக்கு அந்த பெயரை சூட்டியது நான்கு நிதி ஆணையத்தின் ஆலோசனை குழுவின் புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி